வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் ததீசி படலம் அன்ன வேலையில்லாரிடர் தம்மொடும் துன்னி நான் ஒரு இறைக்காகவே முன்ன மாலமர் மூன்று எழமற்று அவன் தன்னை வென்ற ததீஷி என்பரோ கடிது போந்து கடிமக்சாலையின் இடையதாகியமையவர் ஆவரும் அடையும் எல்லை அணுகலும் கண் உறி கொடியதக்கன் குறித்து உணர்கின்றன ஆகும் ஆகும் அறற் குறித்தல்லன் இப்பாக மாமகம் பார்க்கும் பொருட்டினால் ஏகினான் என கஞ்சியனான் இணைந்துளிர்பாகியே வருகைண்டியனமற்று அவன் தன்னிடையை ஒரு பெரும் தவிசுவித்தலும் மாதவர் இருமருங்கும் இருந்திட ஆயிடை பொறுவின் மாதவ புங்கவன் மேவியே ஆக்கம் தீரும் அயன் புதல்வன் தனை நோக்கி எம்மை நொடித்தது என் ஊக்கிற்றது என் மொல்லையில் யாவையும் நீக்கமின்றி நிகழ்த்துது என்னவே தக்கநாண்டுத் ததீசியை நோக்கியே நக்கன் என்பவன் நான் பெரும் கன்னியை மிக்க காதலின் வேட்டு ஒளித்து ஓர்பகல் ஊக்கமேல் உய்து உயர்வரை ஏகினான் போய பின்னை பெருமாயை செய்தனன் மற்ற வருத்தங்களை ஆயுமாறு அவ்வகன் கிரியை தினேன் ஏயத்தன்மை இருவரும் அடுத்த பூதரை ஆங்கு அவர் கூவியே தடுத்துடும் களத்தக்கனை நம்முனம் விடுத்திர் விளக்குதிராளன எடுத்து இயம்பினரே இனற் போலுமார் இற்றுணந்திலன் ஏகி பூதர்கள் நிற்றி நீ என்று நீந்தனை எண்ணில சொற்றலோடும் துணையதில் வெள்ளியம் பொற்றை நீங்கி புறம் புகுந்தேனியா தங்கண் மாநகர் சார்ந்த நன் நீங்குழியங்கண் மாதும் என வந்து கண்டிலள் மங்கையன் செய்வள் மற்றவன் மாயையால் துங்கமேன்மை துறந்தனள் போயினாள் அந்த வேலை அரும் பெரும் வேள்வியொன்று எந்த செய்துழியான் சென்று அறர்க்கு முன் தந்த பாகந்தடுத்தன் அவ்வழி நந்தி சாபம் நவின்றனன் போயினான் எருள்படு தண்ணுமை எம்பு கையுடை சிறு தொழில் அவன் மொழி தீச்சொற்கு அஞ்சியே முறைப்படு வேள்வியை முற்றச் செய்திலன் குறை இடை நிருபினன் குறவனாகியோன் நஞ்சு அமர் களன் அருள் நந்தி கூறிய பெண் சொலும் என் பெருவிரதமும் தெரியே அஞ்சினர் இன்று காராரும் வேள்வியை நெஞ்சினும் முன்னலர் நிகழ்த்தும் வேட்கையா ஆனது ஓர் செயல் ஐயம் ஏற்றிடும் பானவன் அபிமாற்றும் பான்மையான் நான் ஒரு வேள்வியை நடாத்துகின்றனன் ஏனையது ஓர் பயன் யாதும் வேண்டலன் அப்பெருமகம் தனக்கு அமரர் மாதவர் ஒப்பாரும் தவத்தினர் உமக்கும் இத்திரம் செப்பி நன் விடுத்தவே தன்னழி புரிதீசி தக்கனதுரையை கேளா புண்ணியம் பயனின்றம்மா பொருளின் பவமே என்ன எண்ணி நன் வினைகளிட்டு இழுதகன் இயற்கை போலாம் அண்ணல் தன் செயலும் நக்கதோர் வேலை தன்னில் நலம் தகும் மூழ்கான் மேல் மிக்கு எழும்படவை என்ன வெய்துயிர்த்து உறப்பிச் சீரி முக்கணன் நடிகான் போலும் முருவலித்து இகழ்ந்தாய் என்ன தக்கங்கீது உரைத்தலோடும் ததிசிமாமுனிவன் சொல்வான் மலரயன் முதலேயாக வரம்பிலித்து உதவுகின்றி ஒன்றாய் உயிர்க்கு உயிராகி மேலாய் இலகிய பரனை நீ தோயாகம் ஒன்று இயற்ற நின்றாய் புங்கவர் எவர்க்கும் நல்கும் புவிப்புகள் அவி கொள்வானும் அங்கியின் முதலும் வேள்விக்கு அதிவனும் அளிக்கின்றானும் சங்கரன் தானே வேதம் சாற்றுவால் மகத்துக்கு ஆதி இங்கு ஒரு தேவு உண்டு என்னின் எழுகை என உரைத்தீ மாதோ மாலையன் முதலோர் யாரும் வரம்பிழித்திருவை எய்த மேலை நாள் அழித்தோன் தானும் விமலனும் இணையற்கெல்லாம் மூலமும் தனக்கு வேறோர் முதலில்லாதவனும் எங்கள் ஆலமர் கடவுள் அன்றி அம்மா தேவதேவன் மா தேதேவன் சிறப்புடை ஈசனெங்கோன் மூவரின் முதல்வன் ஏகன் முடிவிற்கு முடிவாய் நின்றோன் ஆவியுள்ளாவியானோ நந்தனாதி என்றே ஏவரை இசைத்த அம்மா எல்லையில் மறைகளெல்லாம் விதிமுதலாகி உள்ளோர்வியன் புயிர்த் தொகையாம் ஈசன் பதியவன் பணியதன்றே பறித்தனர் இதுவும் அச்சுறுதி ஊடு எழுந்துகின்றாய் அந்தணற்காதி ஏனையோர்கரியே வேதா இந்திரன் என்று வேதம் இயம்பிய மறையோர் தங்கண் முந்தையின் முதலை நீத்து முறையகன் ரொழுகல் பெற்ற தந்தையை விலக்கி வேறு தேடுவான் தன்மை என்றே ஆதலின் எவர்க்கும் மேலா மாதியை இகழானிற்றல் பேதைமை அன்றியதோர் ஹாற்ற நோதக உன்னியாரே நோற்பவர் அனைய நீயே வேதமதொழுக்கம் நீத்து இவ்வேள்வியை நின்றாய் விளக்கினை மறையின் வாய்மை வேள்வி செய்யனு முற்றாது கலக்கு மேலமல நாணை காண்டியால் வலத்தினர் யாவர் உண்டேல் மாய்வரே மறையும் எம்முன் இலைப்பொலி சூலம் ஏந்தும் ஏக ஏத்திற்றன்றே ஆதியும் முடிவுமில்லாமலனுக்கு அவியை நல்கி வேதக முறைவழாது வேள்வி ஓம்புவது நாடாய் தீதினின் எண்ணம் என்ன சிவன் தனக்கருள் பாகத்தை மாதவன் தனக்கு நல்கி மாமகம் புரிவன் என்றான் அவ்வுரை கொடியோன் கூறாரும் தவமுனிவன் கேளாய் எவ்வம் ஈது உரைத்தாய் மேலாய் யாவரும் புகழ நின்ற செவியர் செவ்வியர்தமை இழுத்து சிறியும் எலா முடிவு என்ற ஊரு சேர்த்தக்கன் சொல்வான் உனது ஒரு திறனை ஒப்பார் ஆரின் மேலை தான ஒரு திரர் அமர்வாராசை இரு சே தரும் ஈசானர் அவர்க்கே முன்னர் வீறு சேரவியை நல்கி வேள்வியை முடிப்பனென்றான் என்னும் முனிவன் சொல்வான் ஈறு செய்து அகிலமெல்லாம் தண்டிடை ஒடுக்கி மீட்டும் தாதையாய் நல்கியாரும் முன்னரும் திறத்தில் வைகும் உருத்திரமூர்த்திக்கு ஒப்போ அன்னவன் வடிவும் பேரும் அவனருள்ளதனால் பெற்றோர் உருத்திரமூர்த்தி என்போன் உயர் பரம்பொருளாயுள்ளே நிறுத்தமதி ஏற்றுகின்ற நித்த நாம் அவன் தன் பொத்தாள் கருத்திட நினைந்தோர் அன்னான் காயமுந்திருப்பேர்தானும் பறிப்பறால் அனையர் எல்லை பகர்ந்திடின் உலப்பின் ராமால் ஆதிதன் நாமம் பெற்றோர் அவன் இயல் அடையார் கொண்ட ஏதமில் வடிவும் மற்றே எண்ணினும் இறைவர் என்றே பூதலம் முழுதும் வெண்ணும் போற்றிட இருப்பறிந்த வேதனும் புகழும் நீராண்மை நெறித்தலைமை சார்வார் ஈசனை அழப்பில் காலம் இதய மேல் நோற்றே ஆசகலுருவம் பெற்ற அன்பினர் போல்வரின் நோர் வாசவன் முதலோர் போல வரத்தார் எந்த பால் நீ லாத தன்மை நினைந்தோலும் என்ற காலை இருந்த தக்கன் இது நன்று நாரணால் முகம் நிற்க ஈறு ஒன்று செய்யும் ஒரு திறனாதியாய் நின்றது என் கொல் நிகழ்த்துது என்னவே விதி சிறங்கள் என் முடிவைந்திடும் மதிசிவன் தன் பதத்துணை உட்கொடு மதிசிறந்த இருவர் தம்மொடும் எண்ணிய தன்மையால் ஒருவனான ஒரு திரமூர்த்தியை பெரியன் என்று பிடித்திலை அன்னதும் தெரிய ஓதுவன் தேர்ந்தனை கேட்டியால் ஆதியந்தம் இலாதயம் ஓது பேரும் உருவங்கோர் செய்கையும் யாதும் இல்லை இவ்வாற்றினை எண்ணிலா வேதம் யாவும் விளம்பும் துணிபினால் அன்னது ஓர் பரத்து அண்ணல் தன் ஆணையால் முன்னையாரிருள் மூடத்து மண்ணுயிர் தொகை வல்வினை நீக்குவான் உன்னியே தன்னுளத்து அருள் செய்துமே உருவும் செய்கையும் ஓங்கிய பேரு முன்னருளினால் கொண்டு அனைத்தையும் முன்போல் தெரிய நல்கி திசைமுகன் ஆதி ஆம் சுரர்கள் யாரையும் தொல்முறை ஏந்து பின் ஏற்ற தொல்பணியாவும் இசைத்து அவை போற்று செய்கை புரிந்து பின்யாவையும் மாற்றுகின்றது மற்ற எமக்காம் என சாற்றினான தகைமையும் கேட்டி நீ அந்த மாதின்றாகியே உயிரலாமளிக்கும் தந்தையாகிய தனக்கன்றி முழுதடும் தகைமை மைந்தராகிய அமரான் முடிவுராமையினால் எந்த தன் வயிற் கொண்ட நன் ஈறு செய்யற்கை அன்று தேவர்கள் யாவரும் எம்பிரான் அடியில் சென்று தாழ்ந்து எமக்கு இப்பணி புரிந்தனை சிறியே என்று தீருதும் இப்பறம் என்றலும் எம்கோன் ஒன்று கூறுதும் கேள்மினோ நீ வீரென்று உரைத்தான் ஆயுள் மற்ற உமக்கு எத்துணை அத்துணை அளவு நீர் இச்செயல் புரிமின்கள் பரமென நினைந்தீர் தூய வித்தையால் நீரு ஆக்கியே தொழுது மேல் புனைந்து அஞ்சழுத்து உண்ணுதிர் கருத்தின் தன்மை இவை புரிதிரேலி இத்தொழில் தரிக்கும் வன்மை எய்து வீரென்றினம் கலைகளும் அருங்கு தொன்மை உள்ளன காட்டின் இன்று அருளுமால் தொலைவில் நன்மை எய்து வீரென்றவர் கொடே எவ்வகை செய்கையும் அளித்து பின்னை உள்ளது ஓர் செய்கையும் புரியும் எம்பெருமான் முன்னை வேதங்கள் அவன் தனி ஐந்தொழில் முதல்வன் என்னும் மற்ற தேருதி கேட்டியால் இன்னும் என்னும் நாமம் ஒப்பிலாரர்க்கும் அண்ணான் தரத்தகுசிரார்களானோர் தங்கட்கும் அனையன் பாதம் கருத்திடை உன்னிப் போற்றும் கணங்கட்கும் அவன் தன் மேனி பறித்திடுவோர்க்கும் செந்தி பண்ணவன் தனக்கும் ஆமா இந்நலம் கடலுள்பட்டோர் யாரையும் எடுக்கும் நீரால் உன்னரும் பரமமூர்த்தி எனும் பேர் பெற்றான் தர வந்தோர்க்கும் அடியடைந்தோர்க்கும் அடியந்தோர்க்கும் சார்ந்தது செம் தழல் என்ன நின்ற தேவனுக்கு உரித்திர பேர் வந்தது புகழ்வன் கேட்டி வானவர் யாரும் ஈண்டி முந்தையில் உணர் தம்மை முனிந்திட முயன்று செல்ல அந்த மில் நிதியம் தன்னை அவ்வழி ஒருங்கு பெற்றார் பெற்றிடு நிதியம் எல்லாம் கனல் பால் வைத்து செற்றலே சென்று செரு செய்து மீண்டு தேவர் உற்றுழி அது கொடாமல் ஓடலும் தொடர்ந்து சூழ மற்றவன் களுதலாலே வந்தது மறையும் கூறும் ஓது மாமரைகள் தம்மில் உருத்திறன் எனும் பேர் நாட்டி ஏதிலா தம்மை சொற்றதீசன் மேற்சாரா வந்த ஆதிநாயகனை சுட்டி அறைந்ததும் பிறர் மாட்டேரா மேதைவினான்றோர் விகற்பம் ஈதுணர்வரன்றே ஓங்கிய சுருதி தன்னுள் எனும் நாமத்தால் தீங்கனலோனை ஏனை திறத்தரை உரைத்தவாற்றை இங்குவன் மொழியில் எங்கோர்க்கியம்பிய இடங்கள் நாடி ஆங்கவன் தலைமை காண்டி அரைகுவன் இன்னும் ஒன்றே முந்தை ஓர்பகன் முனிவர்கள் யாவரும் முதலோடு அந்தமில்லதுவோர் பரம் இவர் அவரென அறைந்து தம் தமிழ் சென்று வாது செய்து அறிவரும் தகவல் நொந்து மற்ற பிரமனை வினவுவான் முவன்றார் மல்லல் உடர்கிலேரென்று செய்யன உரைத்தா உரைத்த வாசகம் கேட்டலும் நான் முகத்தொருவன் கருத்தில் இங்கிவை தெளி தர மறை மொழி காட்டி விரித்து மென்னினும் தெளிவுரார் மெய்மையால் விரைவில் தெரிமிங்கன உன்னி நன் அவர் தீர்ப்பான் நாற்றலைச் சிறு மா தாதை தன்னலம் சேத் தோற்றமுள்ளுற உன்னியே விழிப்புனல் சொரிய ஏற்றெழுந்து மீக்கரம் எடா உறுத்திடனென்றே சாற்றி மும்முறை நின்றனன் தெளி தகவா அங்கண்ணான் முகன் சூழினால் ஆதியம் பகவன் சங்கரன் என காட்டியே பொடிப்பு வெங்கனற்படும் இழுதன உருகி மீமிசை சே செங்கை மீட்டனன் முனிவருக்கிணையன செப்பும் வம்மிக்கு ஓர் மொழிகுவன் வானோர் அளித்தான் செய்வினன் அருளின் நீர்மையால் ஐந்தொழில் புரிபவன் அநாதி பரமன்னின் மலன் ஏதுவுக்கேதுவாம் பகவன் ஒருவர் பாலினும் பிறந்திடான் அறுவதாய் உருவாய் இருமையாயுரை பூரணனியாவர்க்கும் முற்றும் ஆயினான் முடிவிற்கும் முடிவிற்கும் முடிவாய் உற்றுளான் என்றும் உள்ளவன் அனைத்தையும் உடையோன் மற்ற என்னால் உரைப்பு அறியது ஓர் சீர்த்தி என் மலர்த்தாள் பற்றி நோர்க்கு அன்றி உணர உண்ணாதோர் பழையோ அன்னதோர் சிவன் பரம் என மறையலாம் மறையும் இன்னும் அவன் நிலையினை கண்ணனும் யானும் உன்னி நாடியும் காண்கிலம் அவன் பதிவொழிந்தோர் மண்ணுயிர் தொகை என்றனன் அன்ன தொல் மலரோன் அருள் புரிந்து பின் சிவன் அடிக்கை தொழுது அந்நாள் மருளகன்டு பிதாமகன் இருந்தனன் மற்ற பொருளின் நீர்மையை தெரிந்து தம் புந்தி மேல் கொண்ட இருள் ஒழிந்தனர் மகிழ்ந்தனர் முனிவரர் இசைப்பா தாதையா யமையளித்தனை யாங்கள் உன் தனையர் ஆதலால் எமக்கு இத்திரம் தேற்றினை அடி கேள் இன்று குறவனுமாயினை என்றே பாத வணங்கினர் முனிவரர் பலரும் அடிவணங்கினர் தமை தெரிந்தின்று தொட்டு அமலன் வடிவம் உன்னுதிர் அருச்சனை புரிகுதிர் வயங்கும் பொடியணிந்து நல்லஞ்செழுத்து எம்புதிர் புரை சேர் கொடிய வெம்பவம் அகளுதிர் என விடை கொடுத்தலெங்களீசனே பரம்பொருளல்லா ஏதிலாரெலாம் உயிர்த்தொகையாகுமாலிதனை காதலால் உரைத்தேன் அன்று வாய்மையே காண்டி வேதமே முதலாகிய கலையலாம் விளம்பும் அன்றி முன்னயன் உன் தனக்கு அரண் புகழ் அனைத்தும் நன்று கேட்டிட உணர்த்தினாடி நின்று மாதவம் புரிந்தது பெற்றனை நினைக்கு பொன்று காலம் வந்து எய்தலின் மறந்தனே போ தந்தையே முதல் யாவரும் முடிவரும் தகவால் வந்து நின்னவை எருந்தனர் மாயையால் மருண்டாய் உய்ந்திடும்படி நினைத்து ஏலர்கு அவி உதவி இந்த மாமகம் புரிந்திடுவாய் என இசைத்தா